ஸ்ரீகுருப்பியோ நம அபார கருணாசிந்து ஜானதும் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் ஸ்ராத்தங்கிற தலைப்பில் ஸ்ராத்த தர்மங்களை விரிவாக பார்த்துன்னு வரோம் இப்போது அடுத்ததாக ஸ்ராத்தம் செய்யக்கூடியதான இடத்துல நாம் என்னென்ன ஏற்பாடு செய்துக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய தர்மசாஸ்திரம் காட்டுறது சராத்தம் பண்ணக்கூடிய இடத்துல நாம் எந்தெந்த வஸ்துக்களை சேர்த்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிற பொழுது உபமூலம் சக்குரல் லூக்கா சக்குரல் லூலான்னு குஷாம்ஸ்தத்திரோபகல்பயேத் முதல்ல பச்சையாக அர்த்தன்னு வந்த தர்பயை வச்சுக்கணும் அந்த தர்பம் சக்கரன் லூலான் உபமூலம் வேரோடு புடுங்கப்படாது வேறுங்கிறது தேவத சேர்ந்தது வேற விட்டு கொஞ்சம் தள்ளி காண்டம்னு ஒரு தண்டிலிருந்து ஆரம்பமாகும் அந்த தண்டோடு அறுத்துக்கணும் தர்பயை பச்சை தர்பயாக வச்சுக்கணும் எவாம் ஸ்திலான் பிரிசீ காம்ஸ்யம் ஆபுத்தை சமாஹிருத்தாக மேலும் எவைனு ஒரு தானியம் அதை சேர்த்து வச்சுக்கணும் திலான் எள்ளு பிரிசீஹி ஆசனம் பிராமணர்களுக்கு ஆசனம் கொடுக்கறதுக்கு தயாராக வச்சுக்கணும் வெங்கல கிண்ணங்கள் பாத்திரங்கள் வச்சுக்கணும் எவர் சில்வர் இரும்பு இவைகளெல்லாம் யூஸ் உபயோகப்படுத்தப்படாது ஸ்ராத்தத்தில் அவைகளெலாம் இரும்பு ஆசுர சக்தி ஜாஸ்தி அவைகளில் அதையினால பித்தளை வெங்கலம் வெள்ளி இவைகளில் தான் பாத்திரங்கள் பண்ணி வச்சுக்கணும் ஆபுத்தை சமாகிருதாக தீர்த்தம் எடுத்துன்னு வந்து ஜலம் எடுத்துன்னு வந்து வச்சுக்கணும் அந்த ஜலம் மடியாக எடுத்துன்னு வந்து வச்சுட்டதாக இருக்கணும் மடின்னா ஸ்நானம் பண்ணின பிறகு சுத்தமான தீர்த்தம் எடுத்துன்னு வந்து வச்சுக்கணும் சாப்பிட்றதுக்கு இலை பார்ன ராஜத தாமிராணி பாத்திராணி சுசமின் மது இலை நறுக்கி வச்சுக்கணும் கிண்ணங்கள் பண்ணி வச்சுக்கணும் தாமிர பாத்திரம் சமித்துகள் ஹோமத்துக்கு வேண்டிய சமித்துகள் தேன் புஷ்பதூப சுகந்தாதி கௌமம் சூத்ரஞ்ச மேக்ஷணம் கந்தம் சந்தனம் அரைச்சி வச்சுக்கணும் பட்டு இவைகளெலாம் தான் வேண்டிய வஸ்துக்கள் இவைகளில் தவிர வேறு எந்த வஸ்துவும் அங்கே இருக்கப்படாது இரும்புகளில் எதுவுமே இருக்கப்படாது சிராதத்தில் தர்ப்ப சமைத்துகள் நறுக்கிறதுக்கு கத்தியை கொண்டு வந்து வச்சுப்போம் இலை நறுக்கிறதுக்கு கத்தி இந்த கத்தி அருவாமனை இவைகள்லாம் ஸ்ராத்தம் பண்ணுற இடத்துல இருக்கப்படாது இருந்தால் பித்திருக்கள்லாம் பயப்படுவாள் ஆயுதங்களை பார்த்தால் பயப்படுவா ஆகையினாலே ஸ்ராத்தம் ஆரம்பிக்கிற பொழுது கத்தி அருவாமனை எல்லாம் கண்ணிலேயே புறப்படாது எங்கேயாவது மறைச்சி வச்சுடணும் ஆயுதங்கள் அங்கேயே இருக்கக்கூடாது இரும்பு எவர் அப்படி பித்தளையில் தான் பாத்திரங்கள்லாம் வச்சுக்கணும் பரமாரத்துக்கே கூட பித்தளையில தான் கரண்டி வச்சுக்கணும் ஈயம் பூசி வச்சுக்கணும் வெள்ளியில் ஸ்பூன்கள் பண்ணி வச்சுக்கலாம் எவர் செல்வர்கள் உபயோகப்படுத்தப்படாது சிராதத்தில் ஏன்னா இரும்புக்கு சமானம் எவர் இரும்பு பாத்திரத்தை உபயோகப்படுத்தப்படாது இரும்பு பாத்திரத்தை உபயோகப்படுத்தினால் ஆசுர சக்தி ஜாஸ்தியாக ஆறுது அப்படி உபயோகப்படுத்தப்படாது இந்த வஸ்துக்கள்லாம் ஸ்ராத்தத்தில் முக்கியமாக வச்சுக்கணும் இது ஒன்று ஒன்றினுடைய பெருமைகளும் நம்முடைய தர்மசாஸ்திரம் ரொம்ப விரிவாக காண்பிக்கிறது முதல்ல தர்பயை சொல்லித்து நம்முடைய தர்மசாஸ்திரம் தர்பைங்கிறது அதில் அமிர்தம் இருக்குது தர்பேயில் அப்படிங்கிறத ஒரு சரித்திரம் மூலமாக நாம் முன்னாடியே தெரிஞ்சுட்டுருக்கோம் தர்பேங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத விரிவாக பார்த்தோம் அந்த தர்பேல அமிர்தம் இருக்குது தர்பயை வச்சுண்டு செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் பூர்ணமான பலனை கொடுக்கறது ரொம்ப சுத்தத்தை கொடுக்கறது அந்த பச்சை தர்பயாக எடுத்து வச்சிருந்தால் அது பித்திருக்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது தர்பை ஆகையினாலே பச்சை தர்பயை எடுத்துன்னு வந்து வச்சுக்கணும் பிறகு எவைனு ஒரு தானியம் அது ரொம்ப முக்கியம் சிராதத்துக்கு எவைன்னா கோதுமை கோதுமையோட ஊடுபயிராக சாகுபடி பண்ணக்கூடிய ஒரு தானியம் அது கோதுமை மாதிரியே இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதற்குத்தான் எவைனு பேர் அது ரொம்ப திதிப்பாக இருக்கும் கோதுமையை விட எவையில் திதிப்பு ரொம்ப ஜாஸ்தி அந்த வடக்கையெல்லாம் பார்த்தா சப்ஜி ரொட்டின்னு அங்கெல்லாம் பண்ணுவாள் அது எவை மாவில் பண்ணினால் ரொம்ப ருச்சியாக இருக்கும் கோதுமைங்கிறது உஷ்ணப் பதார்த்தம் கோதுமையில் சப்பாத்தி இவையெல்லாம் பண்ணி சாப்பிட்டால் அது ரொம்ப உஷ்ணம் உடம்பில் சூடு ஜாஸ்தியாக கொடுக்கும் ஆனால் எவையில் அப்படி கிடையாது எவையில் உஷ்ணம் குறைச்சலாக இருக்கும் அந்த எவைங்கிற தானியத்தில் திதிப்பு அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறோம் அதனால தான் ஸ்ராத்திலேயே பண்ணுற பொழுது யவோ சிதான்யராஜோசி வருணோ மதுசம்யுதா நிர்ணோதர்வ பாம் பவித்ர ம ரிஷி பிஸ்மிருதம் அப்படின்னு அந்த எவையை பார்த்து சொல்லக்கூடிய மந்திரம் இது யவோ சிதான்யராஜோசி ஹே எவ அப்படின்னு கூப்பிட்றோம் கூப்பிட்டு எல்லா தானியங்களை காட்டிலும் நீ ரொம்ப உயர்ந்தவர் காரணம் என்னென்னா உங்ககிட்ட சக்திகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது சத்து சத் சத்து ஜாஸ்தி உங்ககிட்ட வருணஹா ஜலம் இல்லாட்டா அது முளைக்காது ஜலங்கிறது உனக்கு ரொம்ப தேவை வருணனுடைய அம்சம் உங்ககிட்ட ஜாஸ்தியாக இருக்குது உனக்கு வருணந்தான் அபிமானி தேவதை மதுசம் யுதா உங்ககிட்ட திதிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த சக்திகள்லாம் உங்ககிட்ட ஏன் இருக்குது தெரியுமா நிர்ணோத சர்வ பாபான் எல்லா பாபங்களையும் போக்குறதுக்காகத்தான் உங்ககிட்ட இருக்குது இந்த சக்திகள் ஆகையினாலே நீ ரொம்ப சுத்தம் நீ ரொம்ப பவித்திரமான வஸ்து அப்படின்னு மகர்ஷிகள்லாம் சொல்கிறா நீ எங் தெய்வ சக்தியை நீ ஜாஸ்தியாக பண்ணணும் உங்கள்கிட்ட வருணங்கிற தெய்வம் இருக்குது அதை அடிப்படையாக வச்சுண்டு எல்லா தெய்வ சக்தியையும் எங்களுக்கு நீ கொடுக்கணும் அப்படின்னு சிராதத்தில் பிரார்த்தனை பண்ணுறோம் எவையை பார்த்து அந்த எவைங்கிற தானியம் ரொம்ப முக்கியம் அது கிடைக்கலைன்னா வேறு வஸ்துக்களை வச்சுக்கிறதுன்னு இப்போது அக்ஷதையை வச்சுட்டுருக்கோம் ஆனால் எவையன்னு எவையை தான் வச்சுக்கணும் ஏன்னா அதில் தேன் தேன்னுடைய ருச்சி எவையில் இருக்குதுன்னு நம்முடைய சாஸ்திரம் காண்பிக்கிறது தேன் பித்தளுக்கு எவ்வளோ முக்கியமோ அது போல் எவைங்கிற தானியமும் ரொம்ப முக்கியம் பித்தர்க்களுக்கு அது அதற்கு அசுத்தமே கிடையாது இதை சொல்லி என்ன பண்ணுறோம்னா அந்த தீர்த்தத்தில் போடுறோம் ஒரு நாம் சாதத்துக்கு உபயோகப்படுத்தக்கூடிய தீர்த்தம் வச்சுக்கிறோம் தீர்த்த பாத்திரத்தில் ஜலபாத்திரத்தில் ரெண்டு எவையை போடணும் அப்படி போட்டுட்டால் அந்த தீர்த்தம் சுத்தமாக ஆரது அந்த எவையில் உள்ள திதிப்பு அந்த தீர்த்தத்துக்கு வருது அந்த எவைங்கிற தானியம் அந்த தீர்த்தத்தில் இருந்தால் அந்த தீர்த்தம் ரொம்ப பவித்திரமாக ஆறுது அப்படின்னு தர்மசாஸ்திரம் நமக்கு காண்பிக்கிறது ஜலத்தில் போடுறது அதே போல் அந்த பிராமணருக்கு சாப்பிட்ற பொழுது இலையில் ரெண்டு வைக்கிறது தாம்பூலம் கொடுக்குற பொழுது அதில் ரெண்டு வச்சு கொடுக்கறதுன்னு எவையை உபயோகப்படுத்தணும் ஸ்ரத்தத்தில் அந்த எவைங்கிறது ரொம்ப முக்கியம் அதை நாம் ஏற்பாடு பண்ணி வச்சுக்கணும் ஸ்ராத்தம் ஆரம்பத்தில் பிறகு திலானு எள்ளு அந்த எள்ளுங்கிறதும் மூன்று விதமாக எள் இருக்குது அதாவது கருப்பு நிறமாக உள்ள எள் சகப்பு நிறமாக உள்ள எள் வெள்ளை எள்ளு இப்படி மூன்று விதமும் இருக்குது இந்த மூன்று விதமான எள்ளும் ஸ்ராத்தத்தில் சேர்த்துக்கணும் ஏன் அந்த அளவுக்கு எள்ளுக்கு முக்கியம் அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்